வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி அறிவாளி என்பதற்கு எதிர்ப்பதம் என்ன உடனே நம்ம பெரும்பாலானோருக்கு மனதில் உதிக்கும் பதில் முட்டாள் என்பதாகும் முட்டாள் என்பதற்கு வேறு அர்த்தம் உண்டு அது ஒரு காரணப் பெயர் சொல் அப்படியானால் முட்டாள் என்னும் பெயரின் காரணம்தான் என்ன கோயில்களில் சப்பரம் தூக்குவதற்கு என்று சில இருப்பார்கள் அவர்களுக்கு கோவில்களிலேயே சாப்பாடும் உண்டு திருவிழா காலங்களில் சப்பரம் தூக்கி கொண்டு போகும்போது மக்கள் தரிசனம் செய்வதற்கு வேண்டி ஆங்காங்கே சப்பரம் சிறிது நேரம் நிறுத்தப்படும் அந்த சமயம் சப்பரம் தூக்கிகள் ஓய்வு எடுப்பதற்காக சில முட்டுக்கம்பு எடுத்துக்கொண்டு கூடவே வருவார்கள் சப்பரம் நிறுத்தப்படும் போதெல்லாம் இந்த ஆட்கள் சப்பரத்தை முட்டு கொடுத்து நிறுத்தி வைப்பார்கள் அவர்களை முட்டு ஆட்கள் என்பார்கள் சப்பரத்திற்கு முட்டு கொடுப்பதை விட அவர்களுக்கு வேறு வேலை ஒன்றும் தெரியாது அதனால்தான் யோசிக்கவே தெரியாமல் ஒரே வேலையை செய்து கொண்டு இருப்பவர்களை முட்டு ஆள் என்று அழைப்பது பழக்கமாகி அதுவே நாளடைவில் மறுவி முட்டாள் என்றாகிவிட்டது எனவே அறிவாளிக்கு எதிர்ப்பதம் முட்டாள் அல்ல அறிவிலி என்பதாகும் முட்டாள் என்பது ஒரு காரண பெயர் சொல் தமிழ் அறிவோம் அறிவாளியாய் ஒளிர்வோம்